வணக்கம் நஜினியின் நித்தம் ஒருமுத்து என்று பாதி வாழ்க்கையிலோ அல்லது ஓய்வுக்கு பிறகோ வேலை தேடுவது சிரமம் புதிய வீடு கட்டுவதை விட பழைய வீட்டை சிரமிப்பது போல இது பலர் இருபது அல்லது 25 ஐந்து வருடங்கள் ஒரே பணி செய்துவிட்டு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 திரன்கள் பனித்திறன்கள் மட்டும்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனுபவம் என்பது எல்லா நேரங்களிலும் உதவாது நாம் தேடும் வேலைக்கு அது எந்த அளவு சம்பந்தப்பட்டது என்பதை பொறுத்து அதனால் ஒரு புது ஆள் வேலை தேடுவதை போல தேட ஆரம்பியுங்கள் மனதளவில் ஒரு மாணவனைப் போல உணர்வது முக்கியம் பலருக்கு மிகச்சிறிய இடர்பாடுகள் மிக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 இதுவரை ஒன்றும் தெரியாத விஷயங்களை கற்க முன் வர வேண்டும் வாய்ப்புகள் எங்கு உள்ளதோ அங்கு உங்களை பொருத்திக் முடியுமா என்று பாருங்கள் செய்யக்கூட காலம் பணிபுரிந்து அந்த தொழிலை புரிந்து கொள்வதுதான் அடுத்து உங்களை விட மிகவும் வயது குறைந்தோரிடம் கற்கவோ பணிபுரியவோ தயக்கம் காட்டக்கூடாது இந்த தயக்கத்தை முழுவதுமாக விட்டொழித்தாலே வாய்ப்புகள் இன்று பொறுப்பாக வேலை செய்ய உணர்வு முதிர்ச்சியுடன் பிரச்சனைகள் தீர்க்க அதிக வேலை தகவல் செய்யாமல் இருக்க வயதானவர்களை வேலைக்கு எடுக்க நினைக்கிறார்கள் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரும் வளர்ச்சி எதிர்பார்ப்பது அதிக வேலை தாவல் செய்வது என இளைஞர்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டுகள் தான் உங்களின் வாய்ப்புகள் தவிர நடு வயதினருக்கு நல்ல தொடர்புகள் இருக்கும்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 உங்கள் குறைபாடுகளை சொல்ல பழகுங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை தெளிவாக விளக்குங்கள் வயதான அனுபவசாலிகளும் பார்க்கின்ற ஒரு குறை உண்டு பேசுவது தங்கள் சாதனைகளை குறைத்து மதிப்பிட்டு விடுவார்களோ என அளவுக்கு அதிகமாக தகவல்கள் தரும்போது அந்த உரையாடல் சுவாரஸ்யம் கெட்டுவிடுகிறது நீங்கள் சொல்ல வேண்டியதை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 உங்கள் வேலை மற்றும் தொழில் மாறுதல்களும் புதிய கற்றல்கள் எனக் கொண்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்கும் திறமான பொருளாதார பயன்களும் கிட்டும் மனித மூளை புது வேலைகளில்தான் தன்னை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்கிறது இளமை என்பதும் புதுமை என்பதும் ஒன்றுதானே நன்றி வணக்கம்